யர்களுக்கு வணக்கம் தினமர துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமியிலு ஹெபாட்டோ அதாவது ஈரல் வீக்கம் நீங்க கூடிய எளிய கை மருத்துவம் பார்ப்போம் வாங்க்ஸ் பேரிச்சம்பழம் அஞ்சு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில ஊற வச்சிடணும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த பேரிச்சம்பழத்தை நல்லா கசக்கி அதோட சத்துவத்தை அந்த தண்ணியில கலந்துட்டு இதை காலை மாலை தொடர்ந்து படுக்கிட்டு வந்தாங்கன்னா ஈரல் வீக்கம் நீங்கிடும் கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறிவிடும் ஈரல் பலப்படும் மீண்டும் சந்திப்போம்